தர்ம சமயா பிரமாணம் வேதாச்சு வாக்கியம் பிரமாணம் பிரமாணம் எதை குறிக்கிறோம் வேதங்கள் எல்லாம் பிரமாணங்கள் தர்மத்தை அறிந்தவன் சொல்லுவதும் பிரமாணம் பிரமாணம் நாள் பிரமா கரணம் பிரமாணம் பிரமாண புத்தி அறிவு கரணம்னா அதுக்கு இருக்கிற டூல் ஒரு கருவி உண்மையான புத்தி ஏற்படுவதற்கு உண்மை அறிவு ஏற்படுவதற்கு எது கருவியாக இருக்குமோ அது பிரமாணம் நான் நேரம் கடிகாரத்தை பாக்கிறேன் இது கடிகாரம் உண்மை அறிவு ஏற்படுகிறது அப்ப இந்த உண்மை அறிவு ஏற்படுவதற்கு எது கருவியாக இருந்தது எது கரணமாக இருந்தது பிரத்யம் இந்த இடத்துல பிரத்யக்ஷம்ங்கிறது தான் பிரமாணம் கண் முன்னால் பார்த்தேன் இது ஒரு பிரத்யக்ஷம் இந்த பிரியட்ச சோர்ஸ் மூலமா தான் இது கடிகாரம் உண்மை அறிவு ஏற்பட்டது கடிகாரம் உண்மை அறிவு இது கடிகாரங்கிற உண்மையறிவு ஏற்படுவதற்கு எது கருவியாக இருந்தது கண்ணால் பார்த்தது கண்ணால் பார்க்கவேதான் இது கடிகாரம் புத்தி ஏற்பட்டது அப்ப பிரத்யமாக பார்த்தேன் கடிகாரம் என்று தெரிந்து கொண்டேன் அப்ப கடிகாரங்கிற உண்மையறிவு ஏற்படுவதற்கு எது கருவி அந்த கருவிதான பிரமாணம் அப்ப பிரத்யம் பிரத்யப் பிரமாணத்தாலே தெரிந்து கொண்டு விட இயலாது பார்க்க முடியாததாகவோ காதால் கேட்க முடியாததாகவோ கையால் தொட முடியாததாகவோ நாக்கால் சுவைக்க முடியாததாகவோ மூக்கால் முகர முடியாததாகவோ எத்தனையோ இருக்கலாம் ஆனா அதெல்லாத்தையும் அப்ப தெரிஞ்சிக்கவே முடியாத போடுமா தெரிஞ்சுக்காமலே போயிடலாமல் கூடாது வேதங்கள் பிரமாணங்களாக உள்ளன அப்ப வேதங்கள் அவற்றை கருதியாக கொண்டு அறிவை பெறப்போகிறோம் எதை பற்றிய உண்மை அறிவுணமாக இருக்கும் திருஷ்டத்தை பொறுத்தவரை தொட முடியுமோ பார்க்க முடியுமோ முகர முடியுமோ அதுக்கெல்லாம் பிரத்யம் பிரமாணமாக எல்லாமே திருஷ்டமா இருக்கிறது அதிருஷ்டம் ஆனா உணரலாம் அது உள்ளது உள்ளதுங்கிறதுக்கு நிறைய சாட்சி இருக்கு ஆனா அதை கண்ணால பார்க்க முடியல காதால தொட முடியல என்னத்தை பத்தி சாமி சொல்லு இப்ப பார்க்கவும் முடியாம கேட்கவும் தொட விடுகிற மாதிரி வேற ஆறு இல்ல அது நான் தான் நான் தான் ஆத்மாதான் ஆத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது காதால் கேட்க முடியாது கையால் தொட முடியாது மூக்கால முகர முடியாது நாத்தால சவைக்கவும் முடியாது அவர் என்ன சட்டரப்பொங்கல் ஆட்டம் இருப்பாரா லட்டு மாதிரி இருப்பாரா இல்ல மல்லிகப்பூ மாதிரி இருப்பாரா தாமரப்பூ மாதிரி இருப்பாரா நெருப்பாட்டம் இருப்பாரா தண்ணீர் ஆட்டம் இருப்பாரா எதுவுமே இல்லையே இது எதை அவர் இல்லை ஆனா ஆத்மர் ஒருத்தர் உள்ளார் உள்ளார் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஐம்பொலன்கள் அறிவால உள்ளார் தெரிஞ்சுக்க முடியாது ஆனா நான்ங்கிறவன் இத காட்சியும் வேறுபட்டவனா இருக்கேங்கிறது எனக்கே தெரியறது அப்ப இந்த ஆத்மாவை அறிவிக்கிறது யாரு தெரியுமா ஆத்மாவிடத்தில் இருக்கிற ஞானந்தான் இது கண் மூலம் காது மூலம் ஏற்பட்ட ஜானம் ஆத்மாவை அறிவிக்காது ஆத்மா தன்னைத்தானே அறிவித்துக் கொள்ளும் தான் தான் தான் நாம நம்ம உணர்ந்துதான் இருக்கும் உணர்த்துவதற்கு கண்கால் தேவையே இல்லை நாம மயக்கம் அடைந்த எங்கயோ அடிபட்டது கிழவுட்டேன் அந்த தசையில கூட நான்கு அறிவு இருந்து கொண்டேதான் இருக்கும் அப்போ பிரத்யக்ஷத்தாலே தெரிஞ்சுக்கிறது கண்ணால் காப்பவை காதால் கேட்பவை ஆனா இதை தாண்டி அதிருஷ்டமா இருக்கிற பொருட்களை தெரிஞ்சுக்கணும்னால் அதற்கு எது பிரமாணமா இருக்கு ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது எது கருவியா இருக்கு வேதங்கள் வேதங்களை கொண்டுதான் ஆத்மாவை தெரிஞ்சிக்க முடியும் அதே போல பரமாத்மா அவரையும் வேதங்களை கொண்டுதான் தெரிந்து கொள்ள முடியும் அவரை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் கேட்டா தெரிஞ்சுக்க முடியும் தொட்டா தெரிஞ்சுக்க முடியும் முகர்ந்தா தெரிஞ்சுக்க முடியும் சீமன் நாராயணன் திருமால் விஷ்ணு எப்படி தெரிஞ்சுட்டேன் வேதத்தின் மூலமா தான் தெரிஞ்சுட்டேன் அப்ப வேதங்கள் பிரமாணங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன பிரமாணங்களை அதாவது கருவி ட்ரூ நாலட்ஜுக்கு சோர்ஸ் அதுதான் பிரமாணம் அந்த பிரமாணத்தை மூன்று வகைப்படுத்துகிறார்கள் பிரத்ய பிரமாணம் அனுமான பிரமாணம் சப்த பிரமாணம் நன்னா மனசுல வாங்கிக்கோங்க இன்னி கேள்வியும் அடுத்த நாள் பார்க்க போற கேள்வியும் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி கஷ்டமான பதில் ஆனா இதுக்கவசம் நம்ம பதில் தெரிஞ்சுட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிறவர்கள் பல பேருக்கு இந்த கருத்துக்களை எடுத்து சொல்லி வேண்டிய நிர்பந்தம் இன்றைய வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்தில் உள்ளது அதனால நன்னா மனசுல வாங்கிக்கோங்க மற்ற கொஞ்சம் நாற்காலியில சாந்திந்து கூட கேட்கலாம் இன்னைக்கு மறுநாளும் நிமிந்து உட்கார்ந்து கூற புத்தியோட கேட்டாத்தான் கேட்க முடியும் அதனால நான் அட்டன்டிவா இருக்கணும்ங்கிற அளவு இல்லையா அதை போல சுலபமான அர்த்தம் தான் அட்டன்ஷன் நமக்கு பழகி கருத்துக்கள் தான் என்ன பார்த்துருந்தோம் அப்ப ஆத்மாவை தெரிஞ்சுக்கவோ பரமாத்மாவை தெரிந்து கொள்ளவோ வேதங்கள் தான் பிரமாணம் பிரமாணம் மூன்று வகைப்படும் பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் பிரத்யக்ஷம்ங்கிறது இத்தனையே சொன்னேன் கண்ணால பார்க்கலாம் காதால கேட்கலாம் கையால தொடலாம் மூக்கால முகர்ந்து பார்த்துக்கலாம் நாக்கால சிவச்சிக்கலாம் இதெல்லாம் பிரத்யட்சம் அனுமானம் அனுமானம்ச ஆங்கில சொல் முலையில அங்க தூரத்தில் ஒரு மலையை பார்த்தேன் மலைக்கு மேல புகை வந்து உடனே கண்டுபிடிச்சேன் இது எப்ப புகை இருக்கோ உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கு பர்வத்தோ வன்ஹிமான் பூமா சொல்லுவார்கள் அனுமானம் பண்ணணும்னாலே இந்த மலையில் புகை இருக்கிறபடியால் உள்ளுக்குள் நெருப்பு இருக்க வேண்டும் நான் என்ன சாதிக்கிறேன் நெருப்பு இருக்கு சாதிக்கிறேன் எங்க சாதிக்கிறேன் மலையில சாதிக்கிறேன் எதை வச்சிருந்து சாதிக்கிறேன் புகைய வச்சிருந்து சாதிக்கிறேன் அப்ப புகை இருக்கிறபடியால் உள்ளே நெருப்பு இருக்கிறது சமையல் அறையில் எப்பவும் அடுப்பில் புகையின் நெருப்பையும் சேர்த்துதானே பார்த்திருக்கேன் அப்ப ஏற்கனவே புகையின் நெருப்பையும் சேர்த்து பார்த்திருக்கிறதுனால இப்போது புகையை மட்டும் பார்ப்பதால் உள்ளுக்குள் நெருப்பு இருக்கிறது என்று நான் அனுமானம் பண்ணுகிறேன் இது இரண்டாவது வகையான பிரமாணம் அதை வச்சு இப்ப நான் நெருப்ப கண்ணால பாக்கல ஆனாலும் நெருப்ப அனுமானம் பண்ணிவிட்டேன் அனுமானம் பண்ணியும் புரியல அப்ப இன்னொன்னு இருக்கு வேதங்களை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதான் வேதமே பிரமாணம் சொன்னார்கள் தர்மஜம பிரமாணம் வேதங்களும் பிரமாணம் அது மட்டுமல்ல தர்மம்றிந்தவர்களுடைய கூற்றும் பிரமாணம் தர்ம சமய பிரமாணம் தர்மம் அறிந்தவர்கள் வேதத்திலே சொல்லப்பட்ட தர்மத்தை யாரார் அறிஞ்சிருக்காளோ அவர்கள் சொல்வதும் உண்மை அறிவுக்கு ஊற்று வேதங்களும் உண்மை அறிவுக்கு ஊற்று அப்ப வேதத்தை தெரிஞ்சவங்க எவ்வளவு முக்கியமாயிடுறார் யாமுனாச்சாரியர் தெரிவிக்கிறார் கம்பீரம் மனோனுசாரனாக வேதங்கள் பிரமாணங்கள் ஆனா அந்த வேதங்களே வேதமறிந்து அறிந்து இருக்கிறவனை பின்தொடர்ந்து வந்துருமா வேதங்களே தர்ம மறிந்தவன பின்தொடரும்னா அவருக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும் நாம கடந்த நாள் என்ன கேள்வி பார்த்தோம் யார பண்டித்தன் கொண்டாட வேண்டும் தர்ம அறிந்தவன் பண்டித்தன் இப்ப என்ன பார்த்துருக்கோம் எது பிரமாணம் வேதங்கள் பிரமாணம் தர்ம மறிந்தவன் சொல்லுவதும் பிரமாணம் தர்ம மறிந்தவன் எது சொன்னாலும் சொல்லும் அவிடி சுருதியாம்னு பாசுறோம் அவ பேசுறது கூட பிரமாணம் விடுகிறது என்ன தர்மத்தை மீறி பேச மாட்டா உண்மைக்கு புறம்பா பேச மாட்டார்கள் அப்படி இருக்கிறவர்கள் எது சொல்லி இருந்தாலும் அது பிரமாணமாகிறது அப்ப பிரமாணம் வேதங்கள் பிரமாணங்கள்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இத்திகாச புராணங்கள் பிரமாணங்கள் பாசரங்கள் எல்லாம் பிரமாணங்கள் பிரமாணம்னா என்ன உண்மை அறிவுக்கு ஊச்சு உண்மை அறிவுக்கு கருவி இப்ப அந்த பிரமாணத்தை ஒத்துக்கணும் மூலியம் வேதங்களை பிரமாணம்னு ஒத்துக்கொள்ள வேண்டும் வேதம் சொல்லியிருக்கிறது உண்மை வேதம் தான் இறைவனை காட்டும் வேதம் சொல்லபடிதான் நடக்கணும் வேதந்தா சட்ட புத்தகம் இதை ஒத்துக்கணும் இத பலர் ஒத்துக்கொள்வார்கள் சிலர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் யாரெல்லாம் பிரமாணம் ஒத்துக்கொள்ளவில்லையோ அவர்கள் நாஸ்திகர்கள் இப்ப நாம அடுத்து போற கேள்வி நாஸ்திகர்களை பற்றியும் அவர்களுடைய தன்மையை பற்றியும் அதை எப்படி அவர்கள் அந்த மாதிரி பேசுறார்கள் ஆனா அது பத்தியும் ரொம்ப ஆச்சரியமா கேள்வி கேட்டிருக்கார் நூத்தி கேள்வி நாஸ்திக கஷ்ட உச்சே யார்ன்னு சொல்லப்படுகிறான் வடமொழி நாத்திகன் தென்மொழியான நம் தமிழ் மொழி அப்ப யார் நாஸ்திகன் சொல்லப்படுறார் நூத்தி நாலாவது கல்வி பதில் சொல்லணும் தர்மபுத்தன் உடனே பதில் சொல்றதுக்கு வாயெடுத்தார் அவர் அடுத்த கல்வி கேட்கிறார் இப்போ இந்த பதில சொல்ல விட்டுவிட்டு அடுத்த கல்வி கேட்டுக்கணும் கூடவேர்கல்லப்படுகிறான் இது நூத்தி அஞ்சாவது கல்வி நூத்தி நாலாவது கேள்வி யார் மூர்க்கன் சொல்லப்படுகிறார் நூத்தி அஞ்சாவது கேள்வி தர்மபுத்தர பார்த்தார் இது என்ன தனித்தனியா இப்ப பதில் சொல்லிட்டு இருக்கிறது எப்ப அவர் வேகமா கேட்டிருக்காரோ ரெண்டு பதிலையும் சேர்த்தே சொல்லுறேன் இப்போ நாத்திகன் சொல்லப்பட்டவனே மூர்கன் அவர் பதில் முடிச்சுக்கார் நாஸ்திகன் யார்னு முதல் கேள்வி மூர்க்கன் யார்னு இரண்டாவது கேள்வி உண்மை ரெண்டு கேள்வியிலே பதில் இருக்கிறது நாஸ்திகவாதம் பண்ணுபவன் மூர்கன் என்று இந்த இடத்துல மூர்க்கன் நாம தமிழ்ல சொல்லிருக்க முல்லயும் அந்த பொருள் இங்கு சொல்லப்படலை மூர்க்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் உலகம் அனைத்தும் ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகிறது வேதங்கள் அத்தை ஏற்றுக் கொள்ளுகிறது அப்படி இருக்கும் போது தான் அதை ஏற்றுக் கொள்ளாமல் வாத பிரதிவாதங்களுக்கு இடம் கொடுக்காமல் நாம் பிடித்ததுதான் சரி என்று யார் விசண்டா பண்ணுகிறாரோ அவர் மூர்க்கன் தமிழ நாம என்ன பொருள்ல பிரயோகப்படுத்துறோமோ அதெல்லாம் இந்த இடத்துல சொல்லப்படலை இங்க மூர்க்கன் என்ன சொல்றாருனா லோகம் ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகிறது அதுதான் உண்மையுரியது வேதங்கள் அனைத்தும் அதை ஏற்றுக் ஆனாலும் அதை இவர் இருக்கிறார் தான் பிடித்த மூன்று கால் இதுக்குதான் வித்தண்டா வாதம்னு பேர் வாதத்துக்கு மருந்து கொடுக்கலாம் யார் விதண்டா மருந்து கொடுக்க முடியுமா தூங்கிட்டு இருக்கிறவாளை எழுப்பலாம் தூங்குறத போல நடிக்கிறவாளை எழுப்ப முடியுமாங்கிற மூலியம் இப்ப இந்த வித்தண்டாவுக்கு மருந்து கிடையாது வாதத்துல பல வகை அதுல ஒண்ணுதான் வித்தண்டா அதாவது காரண காரியங்களை ஆராயாமல் உலகமே உண்மை என்று ஏற்றுக்கொண்டால் அது வித்தண்டா இருக்க உலகத்தார் உள் என்பது இல் என்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் உலகத்தார் அனைவரும் உள்ளது என்று எத ஒன்னை அதை இல்லை என்று யார் ஒருத்தன் அவன் தனியே வைக்கப்படுகிறான் அப்படி இருக்கும்போது அவர்கள் இது சரி மற்ற உலகமே உள்ளதுன்னு ஏற்றுக்கொண்டதை ஏன் நாத்திகர்கள் இல்லேன்னு சொல்றார்கள் அதத்தான் நாம் இப்ப காரணத்தோடு ஆராய வேண்டும் யாருக்கா இருந்தாலும் நேர வாதங்களை எடுத்து சொல்லணும் தனி மனிதன் ஒத்தருக்கொத்தர் சண்டை போடுவதே கூடாது இப்படி பிரமாணம் இருக்கேன் இப்படி பேசுறீங்களே இப்படி வாதங்கள் இருக்கே இதுக்கு பதில் உண்டா மனுஷனுக்கு மனுஷன் சண்டை போடுறதுல என்ன லாபம் இப்போ அவன் ஆசிக்கர்ட்டும் நாட்டிக்கிறாரு விஷயம் வாதத்தை பத்தினதான் இதோ பிரமாணங்களும் அதை நிரூபிக்க முடியும்னா நிரூபிக்க முடியலாம் நிரூபிச்சுட்டா சரி நிரூபிக்காட்டா எது சரியா இருக்கோ அதை நம்ம ஏற்று போடணும் அது வரைக்கும் வாதங்கள் பார்ப்போம் நாஸ்திகா கஷ்ட உச்சதே யார் நாஸ்திகன் சொல்லப்படுகிறார் யாரெனில் அதுக்குதான் இப்ப முதல்ல பதில் பார்த்திருவோம் ரெண்டு கல் ஒரு பதில் தான் இருக்கு நாத்திகன் ஆறுன்னு சொல்லப்படுற மூர்க்கன் ஆறுன்னு சொல்லப்படுறார் அவ்வளவே உள்ளது ஆனா நாம இப்ப ரெண்டு நாள் இன்னைக்கு என்னன்னு சொல்லுறேன் நாஸ்திகவாதம் நாஸ்திகவாதம்னா கடவுள் இல்லைன்னு சொல்லுவது என்று மட்டும் நினைச்சிருக்கோம் அப்படி அல்ல தர்மம் அதர்மம் பாபம் புண்ணியம் இந்த பரலோகம் வேதம் இந்த ஏழை எவனொருத்தன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறானோ இந்த ஏழை இல்லேன்னு யார் சொல்றானோ அவன்தான் நாசிகன் ரொம்ப ஆச்சரியமா ஒரு பாசரத்தினுடைய உரையில சொல்லப்பட்டுள்ளது மணவாள மாமணிகள் ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்திருந்த வள்ளல் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தோராவது ஆண்டிலிருந்து ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி மூன்று வரை எழுந்துருளியிருந்தார் திருவரங்கத்து ரங்கநாதனுக்கே ஆச்சாரியனாக அந்த மணவாள மாமணிகள் மாலைன்னு ஒரு பிரபந்தம் பாடியிருக்கிறார் அதனுடைய அறுபத்தி எட்டாவது பாடலில் இந்த கருத்தை சொல்றார் நாத்திகரும் ஆத்திகரும் ஆத்திக நாத்திகருமாம் இவரை பாட்டு அழகான பாசனம் நாத்திகரும் நற்கலையில் நன்னெரிசேர் ஆத்திகரும் ஆத்திக நாத்திகரு மாமிவரை முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரனா விட்டு நடுச்சொன்னவரை நாளும் தொடரும் ரொம்ப ஆச்சரியமான பாசனம் இப்ப நாம பாத்து நகாபாரதம் இதுல இருக்கிற சொற்கள் அப்படியே அந்த பாட்டில இருக்கு பாருங்க ரும் நற்கரையின் நன்னுகாத்திகாம் இவரை முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரனா விட்டு அதே சப்தமே இங்கிருக்கோம் நாஸ்திகாரு ஆஸ்திக நாஸ்திகனாரு ஆஸ்திகனாரு இப்ப மூணா பிரிச்சுட்டா இருந்த சுவாமி சிலர் ஆஸ்திக நாஸ்திகர்கள் பலர் ஆஸ்திகர்கள் சிலர் இதுதான் ஒரு சொல்றா இருக்கும் நாஸ்திகர்கள் ரொம்ப குறைச்சலான பேர் இருப்பா ஆஸ்திகர்களும் குறைச்சலான பேர் தான் இருப்பாஸ்தாஸ்தர்கள் மட்டும் பின்தொடர்ந்து போவாய் யார உட்டுடனும் யார் வழி போக கூடாது யார் வழி போகவனும் அந்த வள்ளல் தெரிவிக்கிறார் எது நாஸ்திகன் யார் ஆஸ்திகன் யார் ஆஸ்திக நாஸ்திகன் நாஸ்திக பதில் சொல்லப்பட்டிருப்போம் அங்க என்ன உரையாசிரியர் எழுதிருக்காரனா தர்மம் பாபம் புண்ணம் பரலோகம் நடக்க வேண்டியதில்ல இதை ஒத்துக்கொள்ள வேண்டாம் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் நாஸ்திகர்கள் ஆஸ்திகர்கள் யாரு இந்த ஏழைய அப்படியே உண்மைன்னு யார் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் ஆஸ்திகனாகிறான் இதுல குறுக்க யாரும் ஆஸ்திக நாஸ்திகிரே அது யார் அது யாருன்னா உள்ளூர ஆஸ்திகர்களார்பா ஆனா வெளியில் நாஸ்திக வேஷத்தில் இருப்பார்கள் இல்லன்னா உள்ளூர நாஸ்திகர்களா வெளியில ஆஸ்திக வேஷத்தில் இருப்பா இவாளை கண்டு மயங்கிய போயிடாதே விலகிடு நூட்டார் மனவாளிகள் இந்த ரெண்டு வகைன்னு இருக்கலாம் ஒன்று நான் உள்ளுக்குள்ள ஆஸ்திகம் தான் பெருமாளையும் ஒத்துப்பேன் வேதத்தையும் ஒத்துப்பேன் ஆனா வெளியில பார்க்கிறச்சே நாஸ்திகவாதம் பண்ணி இத பத்தி என்றோ பெரியவா சான்பில் வைத்தார் பகவான் இல்லேன்னு சொல்லுவான் ஆனா நாம சங்கீர்த்தன மண்ணு ஒரு விஷ்ணு சகஸ்திர நாம பாராயணம் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் பண்ணு அப்ப உன் வீட்டுல இருக்கிற வியாதி போய்டும்னா யாரும் தெரியாமல் கதவ தாழ்பால் போட்டுக்குள்ளே சரசாமம் பண்ணிட்டு இருப்பார் ஆஸ்திகளாக மட்டும் நாஸ்திகவாதம் பண்ணலாம் அத கூட இயர்ச்சி அது கூட தப்பு இல்ல என்னமோ நிர்பந்த நாஸ்திகவாதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா இன்னொரு வகை பாருங்க உள்ளூர நாஸ்திகன் வெளியில ஆஸ்திகான அதைக் கண்டுதான் மனோழர்கள் ரொம்பவே பயப்படுறார் உள்ளூர இத பிரமாணம்னு ஏத்துக்கவே இல்லையே புண்ணியம் பாபம் தர்மம் அதர்மம் இதெல்லாத்தையும் ஒத்துக்கல ஆனா வெளியில ஆஸ்திக நாட்டம் பக்த நாட்டம் வேஷப்படுறோம் இல்லையோ அவனையும் விட்டு விடுதுன்னு சொல்றார் அப்ப நாஸ்திகன் இன்னார்ன்னு பாத்துருக்கோம் தர்மம் அதர்மம்னு ஒண்ணு கிடையாது புண்ணியம் பாபம்னு ஒண்ணு கிடையாது இகலோகம் பரலோகம்னு போறதெல்லாம் கிடையவே கிடையாது ஆத்மா உடல்கிற வேறுபாடு கிடையாது வேதங்கள் பிரமாணமே ஆகாது என்ன சொல்லுபவன் தான் இவனுடைய அந்த இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில்